வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியான் பொறுமையாளன் தன் பகைவனை தன் தாளில் காண்பாள் ஆம் பொறுமையாளன் தன் பகைவனை தன் தாளில் காண்பாள் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்